ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் பார்த்துன்னு வரோம் யஜுர்வேகத்தில் உள்ள ஒரு பார்த்துன்னு வரோம் அந்த கதையினுடைய மேலே என்ன ஆச்சுன்னா தேவதைகள் இந்திரன் நேரா வரணுங்கிறதுக்காக மூணு யாகம் செய்திருக்கா மூணு யாகம் செய்தும் இந்திரன் வரலைங்கிறதுக்கு காரணம் பார்க்கிறபோது முறைப்படி அந்த யாகத்தை செய்யலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா என்ன ஒரு யாகம்னு எடுத்துண்ட சோம யாகம்ங்கிறது குறைஞ்ச பட்சம் அஞ்சு நாள் அகஸ்துன்னு பேர் அஞ்சு அகஸ்து உள்ளது ஒரு யாகம் அதாவது தீக்ஷணியாகஸ் பிராயணீயாகஸ் மத்தியமாகஸ் அக்னிஷோமியாகஸ் சுத்தியாகஸ்னு அஞ்சு அகஸுக்கு அஞ்சு நாளைக்கும் அஞ்சு விதமான பெயர்கள் இருக்கு அந்த அஞ்சு நாள் தான் அந்த யாகத்தை செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வேதம் சொல்கிறது அதே தேவதைகள் என்ன பண்ணினா அஞ்சு நாளில் செய்யறத ரெண்டு நாளாக சுருக்கின ஏன்னா அஞ்சு நாள் யாகம்னு ஆரம்பித்தா கடைசி ரெண்டு நாளைக்கு தான் நிறைய விசேஷங்கள் உண்டு தேவதைகளை உத்தேசித்து ஆகுத்திகளெலாம் கொடுக்கறது தேவதைகளை கூப்பிடுறது இதெல்லாம் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் தான் அதிகம் ஆயினால இந்திரன் வரணுங்கிறது தானே நம்முடைய லட்சியம் அப்போ இந்திரனை கூப்பிடுறதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு அப்படி பண்ணியிருக்கா அந்த யாகத்தை அது முறத்தவரி பண்ணினத்துனால இந்திரன் அந்த யாகத்துக்கு வரலே அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பிரஜாபதி சொன்னார் எதை செய்தாலும் முறப்படி செய்தால்தான் தேவதைகள் வருவா திரும்ப இந்த யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு விட்டா ஒரு யாகம்ங்கிறது எத்தனை சிரமம் அப்படிங்கிறத யாகம் செய்தவாளை கேட்டால் தெரியும் ரொம்ப சிரமம் பசி பட்டினி இருந்து அந்த யாகத்தை செய்யணும் கட்டுப்பாடுகள் நியமங்கள் ரொம்ப ஜாஸ்தி யாகத்துக்கு அதனால தான் சோமயாகம் பண்ணினவால நாம் ரொம்ப உயர்வாக சொல்கிறோம் காரணம் என்னன்னா ரொம்ப சிரமம் இந்த யாகத்தை செய்கிறது தேவதைகள் அத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக இருக்கா திரும்ப மேற்கொண்டு அந்த யாகத்தை திரும்ப பண்ணணும்னு திரும்ப அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி திரும்ப யாக சங்கல்பம் பண்ணி ஆரம்பிக்கிறான் முதல்ல தீட்சணிய அகஸ்துன்னு பேர் அந்த யாக சங்கல்பம் ஆகி முதல்ல ஒரு இஷ்டின்னு ஒன்று வரும் அதை செய்யணும்னு சொல்லி அதை ஆரம்பிச்சான் தமிஷ்டி பிறன்வை இச்சன்னு அந்த தீட்சணிய இஷ்டின்னு பேர் அந்த எஜமானன் யாகம் பண்ணக்கூடிய அந்த எஜமானன் ஆனவர் தீட்சை எடுத்துக்கணும் தீட்சன்னா ஒரு கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகளை எடுத்துக்கிறதுக்காக தேவதைகள்கிட்ட உத்தரவு கேட்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் அந்த இஷ்டி தீஷணிய இஷ்டின்னு பேர் அந்த இஷ்டியை ஆரம்பிச்சு செய்தா தமிஷ்டி பிறந்த தமிஷ்டி பிறந்தன் அந்த இஷ்டி ஆரம்பிச்சு செய்த உடனே இந்திரன் வந்துட்டாருங்க தான் பத்னி செஞ்சா ஜான் எப்போ வந்தார் இந்திரன் அப்படின்னா தேவதைகளுக்கெல்லாம் யா ஆகுதிகள் கொடுத்து முடிஞ்சு தேவ ஆகுதி கொடுக்கணும் அந்த தேவ அந்த செய்ய வேண்டிய ஹோமங்கள்லாம் செய்து முடிக்கிறபோது இந்திரன் வந்தார் அந்த யாகசாலைக்கு அப்படின்னு வேகம் சொல்றது அப்படி இந்திரன் வந்தாருங்க ஆகையினால்தான் அந்த தீ யாகம் ஆரம்பிச்சு முதல்ல செய்யக்கூடியதான இஷ்டி இந்த தேவ பத்தினிகளுக்கு ஹோமம் ஆனவுடனே அந்த இஷ்டி பூர்த்தி ஆகும் அதோட அந்த இஷ்டியை பூர்த்தி பண்ணினார் தேவதைகள் அப்படின்னு வேதம் சொல்றது ததிஷ்டி அந்த தேவபத்னிகளுக்கு ஆகுதி பண்ண உடனே இந்திரன் வந்ததுனால இஷ்டப்பட்ட இந்திரன் வரணும்னு இஷ்டப்பட்டு அந்த ஹோமத்தை பண்ணி இந்திரன் வந்ததுனால அதுக்கு இஷ்டின்னு பேர் வந்தது அப்படின்னு வேதம் சொல்றது ததிஷ்டித்வம் ஆகியனால்தான் அதுக்கு இஷ்டின்னு பேரு ஏஷ்டோஹவை நாமா தேவதைகள் இந்திரன் வரணும்னு இஷ்டப்பட்டு பண்ணினா இல்லையா அதனால தான் அதுக்கு இஷ்டின்னு பேரு தாயிஷ்டஜித்யா சக்ஷதே பரோக்ஷேனா தேவதைகளுக்கு எதுவும் மறைவாக செய்தால்தான் பிடிக்கும் அதுக்கு இஷ்டின்னு மறைமுகமாக பேர் வச்சிருந்தா தேவதைகள் பரோக்ஷேனா மறைமுகமாக இஷ்டின்னு வச்சிருந்தா ஏன் காரணம் என்னன்னா தேவதைகள் எதை செய்தாலும் அதை அப்படியே காபி பண்ணி அசுரால் செய்வா அப்போ இவா என்ன செய்கிறாளோ இதை பார்த்து அவரும் செய்யற போது இவா செய்யறது முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு இஷ்டின்னு நாம் பேர் வச்சுப்போம் அப்படின்னு தேவதைகள் தீர்மானம் பண்ணினான் அதுதான் நாம் காயத்ரி மந்திரம்னு சொல்றோமே இந்த காயத்ரி மந்திரத்துக்கு கூட சாவித்திரின்னு பேர் அதுக்கு உபநயனம் ஆறபோது அந்த குழந்தை தகப்பனாரை பார்த்து பிரார்த்திக்கிறான் சாவித்ரியோ அனுபுரோகி சாவித்ரியே உபதேசம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான் சாவித்ரின்னு தான் பேர் ஆனால் அதுக்கு காயத்ரின்னு மறைமுகமாக பேர் வச்சுருந்தா காயத்ரி சந்த சில அது அமைஞ்சிருக்கு அந்த மந்திரம்ங்கிறதுனால அதை காயத்ரின்னு சொல்கிறோம் சந்தியாவந்தனத்தில் கூட சாவித்ரியாக ரிஷிகின்னு தான் நாம் ஞாசங்கள்லாம் பண்ணிக்கிறோம் அப்படி மறைமுகமாக சொல்வது தான் தேவதைகளுக்கு பிடிக்கும் பரோக்ஷப்ரியா இவஹி தேவாக தேவதைகள் எதையும் மறைமுகமாக பண்ணுறத தான் ஏற்றுப்பா வெளிப்படையாக பப்ளிக்காக பண்ணுறத தேவதைகள் ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு வேதனை சொல்கிறோம் ஏன்னா வெட்கப்படுவா தேவதைகள் ரொம்ப லஜ்ஜப்படுறவா அதனால தான் நமக்கு மரவா பண்ணணும் எல்லாரும் பார்க்குறா போல பண்ணக்கூடாது இது எல்லாருக்குமே உண்டு இந்த கட்டுப்பாடு வீட்டுக்குள்ள பப்ளிக்கா போட்டு அதனால தான் பார்த்தா தெரியும் பப்ளிக்கா பந்தல் போட்டு பண்ணுறதில்லை மறைமுகமாக அப்படி தான் செய்யணும் அப்போ தான் வருவா அப்படின்னு வேதம் சொல்றது தேவதைகளுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படி இந்திரன் வந்தார் மேற்கொண்டு யுத்தம் நடந்து வாழ்க்கைக்கு ஜெயம் வந்ததுன்னு அந்த கதை மேற்கொண்டு நீ இழக்க போகிறது இந்த இடத்துல தான் எதையும் முறைப்படி செய்தால் தான் தேவதைகள் வருவாங்கிறதுக்கு இந்த கதை தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கிறோம் இது இந்த கதையை தான் நாம் எடுத்துக்கலாம் இப்போ எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் கூட சிராதங்கள் ஆகட்டும் பிதர்க்களை உத்தேசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அப்புறம் நம்முடைய குழந்தைகளுக்கு உபநயனம் இந்த விவாகம் இவைகள்லாம் கூட ஒவ்வொன்றும் இத்தனை நாளில் செய்யணும்னு நம்முடைய வேதம் சொல்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த முறையில் தான் செய்யணும் உபநயனமுறது நாலு நாள் செய்யணும்னு நம்முடைய வேதம் சொல்கிறது நாலு செய்யணும்னா நாலு செய்யணும் அதை குறைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அதே கல்யாணத்தை எடுத்துட்டாலும் கூட அஞ்சு நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நம்முடைய ரிஷிகள்லாம் சொல்கிறார் வேதம் சொல்கிறது அஞ்சு நாளைக்கு கல்யாணம் செய்யணும்னா அஞ்சு நாளைக்கு தான் பண்ணணும் நாம் அஞ்சு நாளைக்கு கல்யாணம்னா நாம் என்ன நினச்சிப்போம்னா அஞ்சு நாளைக்கும் கல்யாணம் அப்படின்னு நினச்சிப்போம் அப்படி இல்லை கல்யாணம் ஒரு நாள் அந்த கல்யாணம் பண்ணின்ற அந்த குழந்தைகள் பாக்கி மேற்கொண்டு ஒரு நாலு நாளைக்கு அந்த அக்னியை பத்திரமாக பாதுகாத்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் நாலு நாளைக்கு இருந்து அஞ்சாவது நாலு அன்றைக்கி காலங்கார்த்தாலும் நாலு மணிக்கு பூர்த்தி பண்ணணும் அந்த கல்யாணத்தை அப்படி பண்ணின் அப்படி கல்யாணத்தை பூர்த்தி பண்ணிண்டா அந்த த அந்த தம்பதிகளுக்கு அந்யோன்யம் காலத்தில் நல்ல குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு இவாருக்கு பணங்காசுக்கு பஞ்சம் இல்லாமை இவ்வளோ பலன்கள் பிரார்த்திக்கப்படுறது அப்படி பண்ணிக்கணும் அப்படி நாம் அதை குறைச்சி முன்ன பின்ன செய்தால் அதற்கு தேவதைகளும் வரமாட்டா பலனும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி எந்த ஒரு அனுஷ்டானத்தை செய்தாலும் கூட அந்த கட்டுப்பாடோடு செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுட்டோம் மேற்கொண்டு நாம் முதல்ல சொன்ன மாதிரி தேசம் காலம் இந்த கர்மா அந்த செய்யக்கூடியவர் அதுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் இதை பற்றி மேற்கொண்டு அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்க்கலாம்